முதல் பக்கம் இந்த பிரார்த்தனை ஸ்லோகம் இது படிச்சுட்டு ஐம்பத்தி ஒம்போதா ஸ்லோகம் படிக்கணும் குருபாதாம் குருபாதாம்பு ஜன்மனேம் சவிலாசமகாமோகம் கிராக கிராசைகர்மணேம் சதேவசோமியம் इदमक्र இதமக்க ஆசீத் அது தத்தைகிற ஆசீத் ஏகம் அவித்தீய தசாய சுலோகம் அம்பத்தி ஒம்போது சத் துவமாசிரிதா சக்திஹீம் கல்பயே சதி விக்கிரியாக வர்ணாபித்திகாபித்தவும் சித்திரம் நாணாவிதம் ததாம் நம்ம ஐம்பத்தி ஒன்பதாவது சுலோக வரைக்கும் இதுக்கு பொருள் பார்த்துருக்கோம் இந்த சாந்தோக்கிய உபனிஷைய மந்திர விளக்கமாகத்தான் இந்த பஞ்சதசியில இரண்டாவது அத்தியாயம் பஞ்சமகாபூத விவேகம் வருகிறது அந்த சாந்தோக்கிய மந்திர விளக்கம் சுலோகம் ஒன்றுலிருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் விளக்குனர் சுலோகம் ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் அதில் இதம் என்பதற்கு இந்த பஞ்சபூதங்கள் இந்த உடல் உடலை சார்ந்த இந்திரியங்கள் மனம் அதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இவைகள் அனைத்தும் அப்படின்னார் சர்வம் இதம் சர்வம் இவைகள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு சத் பிரம்மனாக மட்டும் இருந்தது அந்த சத் பிரம்மன் அப்படிங்கும்போது சத் அப்படிங்கிறது பிரம்மன் மட்டும் இருந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னார்னா தோன்றுவதற்கு முன்பு வடிவங்களோ பெயர்களோ வரவில்லை நாமரூபங்கள் இல்லாததாக இருந்தது அது எப்படிப்பட்ட நாமரூபங்கள் இல்லாததாக இருந்தது ஏகம் ஏவம் அத்விதீயம் அதற்கு அவயவங்கள் இல்லை பிரம்மன் அது மட்டுமே இருந்தது ஏவம் அது ஒன்றாக இருந்தது ஏவம் அது மட்டும் இருந்தது அது மட்டும்னா அதைப்போல இனியொன்று இல்லை அத்விதீயம் வேறாக எதுவும் இல்லை அது ஏகம் ஏவம் அத்வைதீயம் சொல்லி விளக்குனார் சதேவ சோம்ய இதமக்கர ஆஷித் ஏகம் ஏவ அத்விதீயம் பிறகு பிரம்மன் மட்டும் இருந்தது அது எப்படி சொல்கிறீங்க சத்து இருந்தது அப்படிங்கிறதுக்கு அனுபவத்தை உதாரணமாக சொல்லி சொன்னார் எப்பொழுது மனம் சஞ்சலமற்று அமைதியாக இருக்கிறதோ அப்பொழுது சத்தினுடைய சுரூபம் வெளிப்படுகிறது அதனுடைய அது விளங்குகிறது மன மன அமைதியாக இருந்தால் பாருங்கள் ஆனந்தமாக இருக்கும் மன சஞ்சலமற்று இருந்தால் ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த விக்ஷேபமும் இல்லை மனங்கிறது வெளிப்படவே இல்லை மனம் வெளிப்படாத போது ஒரு ஆனந்தம் அமைதி ஆனால் நான் இருந்தேன் என்ற உணர்வு இருக்குது அது அந்த நேரத்தில் அனுபவிக்க முடிகிறதில்லை ஏன்னா மனசு இல்லாதது வந்தவுடனே சொல்கிறோம் விழிச்சு வந்த உடனே சொல்கிறோம் நான் இருந்தேன் ஆனந்தமாக இருந்தேன் அமைதியாக இருந்தேன்ட்டு எப்பொழுது மனம் சஞ்சலமற்று அமைதியாக இருக்கிறதோ அப்பொழுது அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் வெளிப்படுகிறது தெரியுது இந்த சஞ்சலம் அடைகிறது ரெண்டே வஸ்து தான் ஒன்று மனசு அல்லது மாயை அப்படி மாயை அந்த சஞ்சலம் அடையும் பொழுது இந்த சிருஷ்டி உருவாகிறது மாயை வெளிப்படுவாத வெளிப்படாததற்கு முன்பு அந்த பிரம்மன் சத்பிரமனாகவே இருந்தது ஏகம் ஏவ அத்விதீயமாகவே இருந்ததுன்னு சொல்லி இந்த அனுபவத்தை சொல்லி பிரம்மன் சத்தாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னார் பிறகு அதில் ஒரு விஷயம் வந்தது மாயையை சொல்லும் பொழுது மாயையை விளக்க வேண்டியதற்காக ஆரம்பிச்சர் மாயா தத்துவம் மாயினா என்ன மனம் சஞ்சலமடையும் பொழுது ஆத்மஸ்வரூபம் விளங்கு மனம் சஞ்சலமற்றி இருக்கும் பொழுது ஆத்மஸ்வரூபம் விளங்குது இப்போ மாயையும் வெளிப்படாததற்கு முன்பு அது சத்மன் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாயையினுடைய சுரூபம் என்ன அப்படிங்கும் பொழுது மாயை என்ன எங்கே இருக்குது அதனுடைய தன்மை என்னன்னு சொல்லும் பொழுது மாயை என்பது ஒரு சத்தின்னு ஒரு புது கருத்து சொன்னார் எத்தனையோ விளக்கங்கள் இருக்குது மாயைக்கு இங்கே என்ன சொன்ன மாயை என்பது ஒரு சக்தி பிரம்மத்தினுடைய சக்தினர் அந்த சக்தியே பிரம்மன் ஆயிராது அதுக்கு உதாரணமெல்லாம் பார்த்தான் காலில் நடக்கும் சக்தி இருக்குது அந்த சக்தியே காலாகாது ஆனால் அந்த சக்தி வெளிப்படுவதற்கு முன்பு இருக்கா இல்லையானே தெரியாது நடந்தாத்தையும் தெரியும் அது மாதிரி மாயை வெளிப்பட்டாத்தே அதனுடைய சக்தி தெரியுது வெளிப்படுவதற்கு முன்பு அதை பார்க்க முடியாது தெரியாதுன்னு சொன்னார் பிறகு அது சத்தும் அல்ல அசத்தும் அல்லன்னு ஒரு கருத்து சொன்னார் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல விளக்கம் நிறைய பார்த்துட்டோம் இப்போ விளக்கனா பெருசாக போய்கிட்டே இருக்கும் எப்படி இருக்கோ அப்படி இருக்குன்னார் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது பிறகு அது சுயமாக இருக்காது பிரமத்தை சார்ந்து தான் இருக்கும் அறியாமையின் வடிவத்தில் இருக்கிறது அறிவு வந்தால் போய்விடும் இப்படிலாம் மாயைக்கு நிறைய விளக்கம் சொல்லி அதை ஒரு வஸ்துவாக கணக்கில் சேர்த்த முடியாதுன்னு சொன்னார் அப்போ மாயேன்னு ஒன்று இருக்குது பிரம்மன் ஒன்று இருக்குது இருமை வந்து விடுமேன்னு சொன்னால் இல்லை அது ஒரு வஸ்து கிடையாது சக்தியை ஒரு மனிதன் தனியாக பிரிக்கவே முடியாது காலை விட்டுட்டு நடக்கிற சக்தி எடுக்க முடியுமா எடுக்க முடியாது சேர்ந்து தான் இருக்கும் அவன் வேற அவனுடைய சக்தி வேறேன்னு சொல்ல முடியாது அது ஏகம்தான் அத்வைதந்தேன்னு சொன்னார் இல்லை சக்தியினால்தான் ஒருத்தர் முன்னேற்றம் அடைகிறான் சக்தி இல்லாட்டி ஒருத்தர் முன்னேற்றம் அடைகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பூர்வபக்ஷம் வந்தது அதனால் சக்தி வேறு அது வேறனர் அதில் நம்ம ஒரு முக்கியமான கருத்தை பார்த்தோம் சக்தி என்பது எப்பொழுதும் இருக்கிறது அது வெளிப்பட்டால்தான் முன்னேற்றம் முன்னேற்றமின்மை இதில் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குது விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு புழுவுக்கு கூட மோட்சம் அடையக்கூடிய சக்தி உள்ளே இருக்கும்பார் அது ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த ஜென்மத்தில் வரும் அது வேறு ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்குது வெளிப்படுவது வெளிப்படாததுதான் வித்தியாசமே ஒழிய சக்தி இருக்குது வெளிப்பட்டால் முன்னேற்றம் வெளிப்படாற்றி முன்னேற்றம் இல்லைன்னா சரி வெளிப்பட்டால் முன்னேற்றம்னு சொல்கிறீங்களா அப்போ அது வேறதானே அப்படின்னு பிற ஒரு கருத்து வந்தது மாயையே மித்தியான்னு சொல்கிறோம் அதுவே ஒரு சார்ந்து இருக்குது தனியாக இருக்கான்னு சொல்கிறான் பிறகு அதில் வெளிப்பட்ட ஒரு சக்தியை போய் நீ அதையும் எப்படி சொல்ல முடியும் அதனால் இருமைங்கிறதே கிடையாதுன்னா அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் ஆகாசத்தில் இருக்க நீல நேரமே பொய் அந்த நீல நேரம்தான் கடலில் தெரியுது பட் கடலில் தெரியிற நீல நேரத்தை சத்தியம்னா எப்படி சொல்ல முடியும் இதுக்கு இதுக்கு காரணமான ஆகாசத்தவே பொய்யின்னு சொல்கிறோம் அந்த க நீல நிறத்தவே அது மாதிரி வெளிப்பட்டதை பொய்யின்னு சொல் வெளிப்படுவதற்கு காரணமாக அது சக்தியவே மித்தியாங்கிறோம் சார்ந்து இருக்குதுங்கிறோம் பட் வெளிப்பட்டதை போய் நீ ரெண்டாவது ஒரு பொருளை எப்படி காமிப்பேன்னு சொல்லி அத்வைதந்தேன்னு சொல்லி நிலைநாட்டினார் அது ஏகம் ஏவம் அத்விதேயம் இதெல்லாம் பார்த்து முடித்தோம் பிறகு ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சக்தி இருக்கிறது அப்படிங்கிற கருத்து வந்துச்சு சக்தி இருக்கு போன கிளாஸில் பார்த்தோம் அதெல்லாம் சக்தி எங்கே இருக்குது சக்தி இருக்குது மாயை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லை சக்தி வந்து பிரம்மனை சார்ந்துருக்கு சக்திக்கு மாயையினுடைய இனியர் பெயர்தே சக்தி இந்த மாயை எங்கேதே இருக்கு அப்போ பிரம்மத்தின்னு சொன்னால் ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னார் முழுசும் இல்லை பிரம்மன் முழுவதும் மாயை இல்லை ஒரு பகுதியிலேன்னு சொன்னார் ஆனால் அந்த பதில் தப்புன்னு பார்த்தோம் வேதத்திலையெல்லாம் சொல்லியிருக்கு இருந்தாலும் இந்த பதில் தப்பு புரிவதற்காக சொல்லப்பட்டது முழுவதும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னால் மாயையை விட்டு நாம் நீங்கிய பிரம்மத்தை பார்க்க முடியாது மாயையை நீக்கினாத்தே மோட்சமே அப்போ மாயை நீக்கிட்டு பார்க்கணும்னா அப்போ பிரம்மன் முழுசாக மாயையோட சேர்ந்தே இருந்துன்னு சொன்னால் மாயை நீக்க முடியாது நம்ம மோட்சம் அடைஞ்சாலும் மாயையோட தான் இருப்போம் ஒரு பகுதியில் மட்டும் இருக்குன்னா பிரம்மன் பிளவுபடாதது அதில் ஒரு பகுதின்னு எப்படி பிரித்து சொல்கிறீங்க ரெண்டுலேயுமே தோஷம் இருக்குது அப்போ மாயம் எங்கே தான் இருக்குன்னா இல்லை இப்போ ஒரு பகுதியில் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல புரிவதற்காக ஒரு பகுதியில் இருக்குதுன்னு சொன்னார் சொல்லிவிட்டு என்ன சொன்னாருங்கன்னா இது நான் சொல்லலை வேதமே சொல்லுது அப்படின்னு சொல்லி சுருதி வாக்கியம் சாந்தோக்கியத்தில் மூணாவது அத்தியாயம் பன்னெண்டாவது பகுதியில் ஆறாவது மந்திரத்தை சொல்லி பிரம்மத்தினுடைய ஒரு பங்கு தான் எல்லா பூதங்களும் மிச்சம்ூன்று பங்காய் இருப்பது பிரம்மத்தினுடைய இனியொரு பகுதி சைதன்ய ஸ்வரூபம் சொல்லி சொன்னார் இது சாந்தோக்கிய உபனிஷத்திலே சொல்லியிருக்கு நான் சொல்றேன் இரண்டாவது கீதையில் பகவான் சொல்றார் நான் இந்த முழுமையான ஜகத்தை என்னுடைய ஓர் வியாபித்து இருக்கிறேன்னு கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு ஓர் இது பூரா வியாபிச்சிருக்கேங்கிறார் அப்ப சுருதி வேதம் ஸ்மிருதி கீதை இதுலயும் அதில் சொல்லியிருக்கு பிறகு சூத்திர பிரமாணம் சூத்திரம்னா பிரம்மசூத்திரத்தில் வியாச பகவான் சொல்லியிருக்கார் நான் நிர்குணமாகவும் சகனமாகவும் இருக்கேன்னு சொல்கிறார் வியாச பகவான் சொல்ற இந்த மாதிரி உருவமாகவும் இருக்கேன் இதை கடந்த விகாரமற்ற நிர்குண பிரம்மணாகவும் இருக்கிறேன்னு சொன்னார் அதே இன்னொரு சுருதி வந்தது அனைத்து படைப்பையும் வியாபித்து அதை தாண்டி பத்து அங்குளம் கடந்தும் இருக்கிறார்னு சொல்லிச்சு வேதமே ஏன் இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தா அதில் என்ன சொல்கிறார்னா கேட்பவனுடைய மனநிலையை பொறுத்து வேதம் அவன் புரிவதற்காக சொல்லுகிறதுன்னு ஒரு கருத்து பார்த்தான் ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் கேட்பவனுக்கு எடுத்த உடனே சொன்னால் ஒன்றுமே புரியாது அதுக்காக சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை ஒரு பகுதி இதை கடந்த பகுதின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீ அறிந்த பகுதி நீ கண் இந்த பார்த்த பகுதியெல்லாம் இந்த அனைத்து பிரபஞ்சங்களும் இங்கே அண்ட சராசரங்களுமே நீ கொஞ்சம் தான் அது நீ அறிந்தது கொஞ்சம் இதை விட அறிய வேண்டியது முழு பிரம்மன் இருக்கு ஒரு பகுதினா நீ அறிந்தது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உடலவுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது மாதிரி நீ தெரிய வேண்டியது இதை விட பெருசு பிரம்மன் நீ இப்போ கொஞ்சோண்ட தெரிஞ்சிருக்கேன்னு சொல்வதற்காக ஒரு பகுதி பத்தில் ஒரு பங்கு கால் பகுதியில் ஒரு இடத்துல பத்தில் ஒரு பங்குன்னு சொல்லுது இன்னொரு இடத்துல நாலில் ஒரு பங்குன்னு சொல்லுது காரணம் என்னன்னு நீ பறிந்தது கொஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை அறிகிறதெல்லாம் கொஞ்சம் பகுதி இதை விட மேலான பகுதி அது இருக்குது அதுதான் பிரம்மன் சொல்லுது புரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வேறையான்னு கேட்கவே மாட்டான் ஏன்னா இந்த பிரபஞ்சம் மாயங்கிறது கற்பனை இது ஒரு தோற்றம்னு புரிஞ்ச உடனே போயிடுவான் அன்றைக்கே ஒரு பதித்து பார்த்தான் ஒரு அரண்மனைக்கு போகும்பொழுது ஒருத்தன் அரண்மனையே பார்த்ததில்ல ராஜாவை பார்க்க போகிறான் வாயில் ஒருத்தன் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன் இவன் தான் நீ ராஜாவான்னு அவனை போய் கேட்குறான் அவன் நான் இல்லைன்னு உள்ளே அனுப்புவான் பிற ஒரு மந்திரியை பார்த்து கேட்பான் பிற பா சிம்மாசனத்தை பார்த்தோன்ன கேள்வியை கேட்க மாட்டான் அது புரிஞ்ச உடனே டக்குனு அடுத்து யார் ராஜான்னு கேள்வி வராது அது மாயை எங்கே இருக்குங்கிற கேள்வியே வராது விஷயம் புரிஞ்சாச்சுன்னா மாயை ஓரத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கான்ட்டு இங்கே ஒரு பகுதியில் சொல்வதற்கு காரணம் நாம் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் பதினான்கு லோகங்களை அனைத்தையும் அறிந்தால் கூட அது கொஞ்சம்தான் கற்றது கைமண் அதுக்கு மேலான பகுதி அறிய வேண்டியது பிரம்ம தத்துவம் இருக்கிறது என்பதை விளக்குவதற்காகவும் ஒரு பகுதியின் சொல்லப்பட்டது மாயனை எல்லாம் அது கொஞ்சம் உண்டு அதை விட பெருசு பிரம்மன் அதை தெரிஞ்சாச்சின்னு சொன்னால் இதெல்லாம் அல்பமாக போயிருங்கிற காரணத்துக்காகவும் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் கடைசியாக போன கிளாஸில் பார்த்ததில் மாயையிலிருந்து என்ன வருது சிருஷ்டி வருது அந்த மாயைக்கு ரெண்டு சக்தி இருக்குது ஒன்று விக்ஷேப சக்தி ஆவரண சக்தின்னு ரெண்டு இருக்குது அந்த விக்ஷேப சக்தி வெளி படைப்பது ஆவரண சக்தி மறைப்பது அந்த விக்ஷேப சக்தியிலிருந்து முதன் முதலில் படைக்கப்படுவது ஆகாசம் அதனால் என்ன பண்ணுறார் ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் ஆகாசத்தை பற்றி விளக்குகின்றார் ஆகாச சிருஷ்டியை விளக்குறார் பிறகு எழுபத்தி ஏழுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் மற்ற சிருஷ்டியை விளக்கிறார் இதில் ஒரு வித்தியாசமான விளக்கங்கள்லாம் வரும் நம்ம பார்க்கலாம் எங்கேயும் உபனிஷத்துக்கள்லையும் கீதையிலலாம் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் இதில் வர இருக்குது ஐம்பத்தி ஒம்போதில் ஏன் முதல்ல முதல்ல மறைக்கும் பாம்பு கயிறை மறைச்சாத்தேன் பாம்பு தெரியும் நாம் கயிறையே பார்க்கலை ஆனால் பாம்பை பார்த்துட்டோம் அப்போ என்ன பண்ண பாம்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தாத்தான் அது மூலத்தை கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி முதல் மறைச்சது என்னான்னு தெரியலை ஆனால் வெளிப்பட்டது தெரியுது இந்த பிரபஞ்சம் பூரா கண்ணுக்கு தெரியுது இதில் முதல்ல படைக்கப்பட்டது ஆகாஷம் அதனால் அந்த ஆகாசத்தை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார் முதலில் படைக்கப்பட்டது ஆகாஷம் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் போனவட்டம் பார்த்து முடித்தோம் அதில் என்னென்னு சொன்னீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாம் ஸ்லோகத்தில் அவர் சொன்னார் சுபத்தில் சுகத்தை விதவிதமான சித்திரங்களை உருவாக்குவது எப்படியோ அப்படியே சத்தாக இருக்கின்ற பிரம்மதத்துவத்தை சார்ந்திருக்கின்ற சக்தியானது மாயையானது சத் பிரம்மத்தில் சிருஷ்டியை உருவாக்குகிறது ஏற்றி கற்பனை செய்கிறது இங்கே ஒரு உதாரணத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார் சுவருங்கிறது பிரம்மன் ஒரு சுவர் இருக்குது வர்ணங்கிறது மாயா சக்தி அதில் வரைகிறது சிருஷ்டி படங்கள்லாம் போடுறோம் நிறையா படம் போடுறோம் அந்த படங்கள்லாம் சிருஷ்டி இது நம்ம போன கிளாஸில் இதை பற்றி நிறையா பார்த்தோம் ஆறாவது இதை பற்றி விரிவாக தெரியணும்னா இதே பஞ்சதியில் சித்திரதீப பிரகரம் ஆறாவது இருக்குது அதில் ரொம்ப அழகாக விளக்கிறார் இதை அப்போ நான் உடம்ப்கூட சொன்னேன் இந்த ஜீவன் அதில் சைதன்யத்தை பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறார் ஒரு துணி அந்த துணி வந்து அதன் பிரம்மன் அதை நல்லா விரித்து டைட் பண்ணி கட்டியிருக்கு அதில் முதல்ல வெள்ளை பெயிண்ட்டெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணி வைக்கணும் முதல்ல அதில் நிறைய இதில் விளக்க வரும் அதில் பல வர்ணங்கள் தீட்டுறோம் தீட்டி அதில் ஆகாஷம் இருக்குது அதில் மரங்கள் இருக்குது செடி இருக்குது கொடி இருக்குது நதி இருக்குது நீர் இருக்குது அதில் ஒரு மனுஷன் இருக்கான் அவன் ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கான் அவன் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான் அவர் கொடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் அவனுடைய ட்ரெஸ்ஸு துணி தானே அவனுடைய ட்ரெஸ்ஸும் துணி அதில் இருக்கக்கூடிய ஆகாசமும் துணி அதில் இருக்கக்கூடிய நதியும் துணி அதில் இருக்கக்கூடிய மரமும் துணி ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு துணியை போட்டு ஒருத்தர் இருக்கான் அவனுடைய என்ன அங்கே துணின்னு ஒரு கற்பிக்கப்பட்டிருக்கு அதில் அங்கே சொல்வாருங்க எப்படின்னா எல்லா இடத்துலையும் பிரம்மன் இருந்தாலும் கூட துணி எல்லா இடத்துலையும் இருந்தாலும் மனித உடம்புல ஒரு தனியாக ஒரு ட்ரெஸ் துணின்னு தெரியுதா இல்லையா அப்படி சைதன்யம் மனுஷ உடம்புல மட்டும் வெளிப்படுதான் அந்த துணிங்கிறது அங்கே தெரியுது ஆனால் எல்லாமே துணி தான் மரம் வரைஞ்சிருக்க படத்துக்கு கீழே இருக்கிறதும் துணி தான் நதி படத்துக்கு கீழே இருக்கிறதும் துணி தான் ஆனால் என் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் துணின்னு சொல்கிறோம் சைதன்யம் எல்லா மடத்திலையும் இருந்தாலும் கூட இந்த ஜீவன்ட்டை மட்டும் வெளிப்படுதான் அதெல்லாம் இங்கே விளக்குவார் ஆறாவது தேயத்துக்கு போகும்போது பார்க்கலாம் நான் இருந்தாலும் ஒரு அறிமுகத்துக்காக இங்கே சொல்லிட்டேன் அதை என்ன சொல்கிறார் சுவற்றை உதாரணமாக சொல்லி இங்கே தத்துவத்தை விளக்குகின்றார் இங்கே சிருஷ்டி ஆரம்பிக்குது ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து சிருஷ்டியை சொல்கிறாரு அறுபதாவது சுலோகத்தில் முதல் படைப்பு ஆகாசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் சிருஷ்டி எப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்லிட்டார் பிரம்மன்கிறத சுவர் மாதிரி இருக்குது பெயிண்ட்டு வந்து மாயை அது சும்மா அப்படியே இருக்குது ஆனால் அதை எடுத்து வரைஞ்ச உடனே சிருஷ்டி உருவாகுது அதில் வர சித்திரங்கள் தான் இந்த பஞ்சபூதங்கள் அதில் முதல் சிருஷ்டி ஆகாசம் முதல்ல வெள்ளை பயிண்ட் அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் வரைகிறதுக்கு மேலே வெயிட் வாஷ் பண்ணுறவங்கள முதல்ல கம்ப்ளீட் அப்படி வச்சுக்கலாம் ஆகாஷ் ஏன்னா ஆகாசம் இருந்தால் தான் எல்லாம் வரும் ஆகாசம் இல்லாமல் ஆகாசன்னு எல்லாத்துக்கும் மற்ற நாலு முதத்துக்கு இடம் கொடுக்கறது என்னது ஆகாசம் அதை அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது அதை விளக்குறார் ஸ்லோகம் அறுபதுலேருந்து ஆகாசத்தை பற்றி ஆரம்பிக்கிறார் அங்கே பார்க்கலாம் ஸ்லோகம் அறுபது படிக்கலாம் சோவகாசஸ்வாசோ அத்தீதி சத்தம் ஆகாசே அப்போவிக்க ஆசக சோ அவகாசஸ்வரூபவான் ஆகாசோஸீதிசத்தம் ஆகேஅபியணு ஆகாசம் என்பது இந்த சிருஷ்டியினுடைய முதல் படைப்பு அது இடம் கொடுக்கும் சொரூபத்துடன் கூடியது அந்த சத் தத்துவமான பிரம்ம தத்துவம் ஆகாசம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த ஆகாசத்திலும் அந்த பிரம்ம தத்துவம் தொடர்ந்து வருகிறது என்ற கருத்து இந்த சுலோகத்தினுடைய சாரம் முதல் படைப்பு ஆகாசம் அதனுடைய சொரூபம் இடம் கொடுக்கும் சொரூபம் அதனுடைய தன்மைன்னு சொல்லலாம் ஸ்வரூபம்னு சொல்லலாம் ஆனால் ஆகாசம் படைக்கப்பட்டவுடன் அது எதிலிருந்து படைக்கப்பட்டது பிரம்மத்தின் மீது கற்பிக்கப்பட்டது பிரம்மத்தின் மீது மாயையால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது பிரம்மத்தினுடைய சொரூபமான இருக்கிறது என்பதும் தொடர்ந்து ஆகாசத்தில் வருகிறது ஆகாசம் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இருக்கிறது என்பது சத் பிரம்மன் சத்துன்னு அண்ணா அர்த்தம் பிரம்மனுடைய சொரூபம் சத்து இருத்தல் அந்த இருத்தல் என்பது ஆகாசத்தில் தொடர்ந்து வருகிறதுன்னு சொல்கிறாரு பார்க்கலாம் பிரம்மத்தில் மாயை சிருஷ்டியை கற்பிக்கிறது தோற்றுவிக்கிது அதில் முதல்ல என்ன பண்ணுதான் ஆகாசத்தை தோற்றுவிக்குதான் அதுக்கு இடம் கொடுத்தல் என்ற தன்மை இருக்கிறது பார்ப்போம் எப்படின்ட்டு ஆகாசத்துக்கு பொதுவாக ரெண்டு தன்மை இருக்குது ஒன்று இடம் கொடுத்தல் அது சொருப்புன்னு சொல்லுவாங்க இன்னொன்று சப்தம் நம்ம ஏற்கனவே இந்த அத்தியாயத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்துட்டு ஆகாசத்தனுடைய தன்மை என்ன சப்தம் அதனுடைய குணம் சப்தம்னு பார்த்துருக்கோம் ஆகாஷம் இருக்கணும் சப்தம் ஆகாசம் சப்தம் வராது ஸ்பேஸ் இருந்தால் சப்தம் வரும் இங்கு வித்யாரண்யர் அதுக்கு இனி ஒரு தன்மையை இடம் கொடுத்தல் ஸ்பேஸ் இல்லாட்டி எங்கேயாவது வைக்க முடியுமா இல்லை இங்கே அந்த ஒரு ஒரு பொருளை வைக்கணும்னா இல்லை ஒரு டம்ளரில் ஒரு இடம் வைக்கணும் அங்கே ஸ்பேஸ் இருக்கணும் இல்லை உள்ளே காற்று இருக்க நீ உள்ளே விட்டோன்னே காற்று வெளியே போயிடும் அங்கே ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸ் இருந்தால் ஒரு பொருளை வைக்க முடியும் அதனால் இங்கே பூமியில் எல்லா பொருள் இருக்குது உலகத்தில் பூமி எங்கே இருக்குது பூமி இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அது எங்கே இருக்குது எல்லா கிரகங்களும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அது ஆகாஷம் எப்பயுமே ஒன்றை படைக்கணும்னாலே ஒரு பொருள் இருக்கிறதுனா அது வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லைங்களா அதனால் என்ன பண்ணார் மற்றதை படைப்பதற்கு முன்பு அதை வைக்க ஒரு இடத்த படைத்தாராம் இடத்த இங்கேருந்து படைத்தார் ஒரு கேள்வி அந்த இடத்த எங்கே உட்காந்து படைத்தார் எந்த நேரத்தில் படைத்தார் இந்த கேள்வியே தப்புங்கிறது புரியும் இடமே படைக்கப்பட்டதுன்னா அது எங்கே இருந்துங்கிற கேள்வி தப்பு எங்குனால இடம் வந்துடுது படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடமே இல்லை நம்ம புத்தியில் வந்து மனசில் இந்த இடமும் காலமும் இல்லான்னு நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது புத்தி வந்து மனசு இந்த காலத்துலையும் ஒரு இடத்துலையும் தோன்றுன்றது மனசும் புத்தியும் இந்த காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு தத்துவத்தை இதே மனசினாலையும் இதே புத்தியினாலையும் கிரகிப்பது மிக மிக கடினம் ஆனால் ஒரு அனுபவம் இருந்திருக்கு முதல்ல இப்போ சொன்ன முதல்ல சொன்னது காலமும் இடமும் இல்லாத ஒரு அனுபவம் நம்மளுக்கு உண்டு தூக்கம்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கே இருக்கீங்கன்னு யாருக்காவது தெரியுமா அமெரிக்காவில் படுத்து கிடந்தாலும் சரி இங்கே தூங்கின பிறகு ஏசி தூங்குறதுக்கு உதவி பண்ணான் ஏசியில் போய் மெத்தையில் போய் படுத்தால் தூங்க உதவி பண்ணோம் தூங்கின பிறகு நான் இந்த ஏசி ரூமில் தான் படுத்திருக்கேன் இல்லை கட்டாந்தரையில் படுத்திருக்கேன் அங்கே படுத்திருக்கேன் என்ன இருந்துச்சுன்னா தூங்கலை நடத்தும் அங்கே இடம்ங்கிற ஒரு உணர்வே இருக்காது தூங்குனா இடங்கிறதே இல்லை காலமும் தெரியாது அதனால எந்திரிச்சோன்னு டைம் பார்க்குறோம் நம்ம எந்திரிச்சோ உடனே எவ்வளோ நேரம் தூக்கி நேரம் தூக்கி இவ்வளோ நேரம் தான் ஆச்சாம்பான் அப்போ அந்த மனமற்று இருக்கிற பொழுது காலம் இடம் அங்கே அங்கே அனுபவிச்சுருக்கான் நம்ம அதனால் அதை கற்பனை பண்ண முடியாது அந்த மனசில் வர்றது இல்லை வெளிச்ச பிறகு இல்லை மனசில் வெளிப்படுதே ஒழிய வெளிப்பதற்கு முன்பு தெரிவதில்லை அனுப்பி ஒரு அனுபவம் நம்மளுக்கு இருக்குது அதனால் அந்த இடம் படைக்கப்பட்டதுன்னா எங்கே இருந்துங்கிற கேள்வியே தப்பு இடமே படைக்கப்பட்டதுன்னா படைக்கிறதுக்கு முன்னாடி ஆகாசத்தை படைக்கிறார் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் சென்னைக்கு போனோம் அங்கே வயசில் காரியங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு என்ன பண்ணுவோம் முதல்ல இங்கேருந்து போன உடனே எங்கே தங்குறதுன்னு ஒரு பார்ப்போம் போன உடனே எங்கே தங்குறதுன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுவோமா இல்லைங்களா அங்கே போய்கிட்டு பிற மற்ற காரியங்கள் பார்ப்போம் அது மாதிரி சிருஷ்டி ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த மாயை என்ன பண்ணுது எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக ஸ்பேஸ் இந்த ஆகாசத்தை படைக்கிறது அப்படிங்கிறார் சரி இந்த ஆகாசம் படைக்கப்படுது எங்கேருந்து பிரம்மத்தின் மீது தோற்றுவிக்கப்படுதுன்னு சொல்கிறோம் இந்த ஆகாசத்தினுடைய தன்மை இடம் ஸ்பேஸ் இடம் கொடுக்கும் தன்மை இடம் அப்படிங்கிறது பிரம்மத்திடமிருந்து வந்ததால் பிரம்மத்தினுடைய தன்மையும் ஆகாசத்தில் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்கிறார் இது விளக்குன்னா புரியும் ஏதாவது ஒரு பொருள்லேருந்து ஒன்று வந்துச்சுன்னா அதனுடைய தன்மை இருக்கும் தங்கத்திலருந்து நகை வருது சுத்த தங்கத்தில் நகை செய்ய முடியாது அதில் கொஞ்சம் காப்பர் சேர்க்கணும் இருபத்தி நாலு கேரட்டு சொக்க இருபத்தி ரெண்டு காரட்டுனால் அதில் காப்பர் கலந்துருக்கும் அஞ்சு பர்சன்ட் அதை கலந்துருப்பாங்க எவ்வளவு காப்பர் கலந்துருக்கோ அவ்வளவு தான் நகைலையும் இருக்கும் அங்கே அஞ்சு பெர்சன்ட் கலந்துருந்தால் நகைல் அஞ்சு இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அதிகமாக கலந்துருவாங்க கலந்துட்டால் இங்கேயும் பத்து பெர்சன்ட் வந்துடும் மச்சம் குறையுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அங்கே என்ன இருக்கோ அதை இங்கே வரும் பிரம்மன் மாயை பிரம்மன் என்பது இருத்தல் அப்போ அந்த ஆகாசம் வந்தவுடன் பிரம்மத்தினுடைய தன்மையாக இருத்தல் என்பது வருகிறது அதனால் என்ன சொல்கிறான் இடம் இருக்கிறதுன்னு சொல்ல இடம்னு சொல்கிறது இல்லை ஆகாசம்னு சொல்கிறது இல்லை ஆகாசம் இருக்கிறது இடம் இடம்னு ஒன்றும் அர்த்தமே இரு இடம்னா என்ன சொல்கிறோம் ஒரு வாக்கியமே கிடையாது இடம் இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது அந்த இருத்தல் இருக்கிறது என்பது பிரம்மத்தினுடைய சுரூபம் சத்ஸ்வரூபம் அப்படிங்கிறார் மண் எப்படிப்பட்ட மண்ணில் பானை செய்கிறோமோ அது பா அந்த மண்ணினுடைய தன்மைதான் பானையிலேயே இருக்கும் அது மாதிரி அந்த பிரம்மத்திடமிருந்து வந்ததால் பிரம்மத்தினுடைய இருத்தல் என்ற சன்மை வருகிறது இந்த இருக்கிறது இருக்கிறதுங்கிறது நம்ம புத்தியில் போகிறதே இல்லை ஆகாசம் இருக்கிறதுன்னு ஆகாசந்தே மண் மனசில் இருக்கும் இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னு சொல்கிறேன் நம்மளுக்கு அந்த இருக்கிறதுங்கிறது மைண்டில் ஓ உரைக்கவே உரைக்காது பின்னாடி பார்க்க போகிறோம் அதெல்லாம் மரம் இருக்கிறது மரத்தை உடைக்கிறோம் உடைச்சி அறுக்கிறோம் சக்க சக்கையாக செய்கிறான் என்ன சொல்கிறான் சக்கை இருக்கிறது இருக்கிறவங்க சொல்கிறேன் சட்டமெல்லாம் இருக்குது டேபிள் செஞ்சாச்சு டேபிள் இருக்கிறது அப்புறம் டேபிள் உடஞ்சி போச்சு மரம் ஆயிடுச்சு திருப்பி வந்து விறக ஆயிடுச்சு விறகு சரி விறக சாம்பல் இருக்கிறது அதில் கொஞ்சம் பகுதி நெருப்பாக போயிடுச்சு நெருப்பாக இருக்கிறது அக்னியாக இருக்கிறது ஆவியாக போயிடுச்சு ஆவி இருக்கிறது இந்த இருக்கிறது என்பது மரம் சட்டம் டேபிள் சேரு பிறகு விறகு பிறகு சாம்பல் வரைக்கும் அது தொடர்ச்சி இருக்கிறது இருக்கிறதுன்னு வரும் இது மாறிக்கிட்டே இருக்கும் அந்த இருத்தல் என்பது பிரம்மனுடைய சுரூபம் ஒரு பொருளை நம்மளால் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது தெரியுமா அது உடனே அழிச்சிடுவேன் நம்ம சொல்கிறான் ஏய் உனையும் இந்த கட்டடத்தை இடிச்சு அழிச்சு போடுவேன் பண்ண முடியாது எங்கெங்கேயோ இருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துட்ட உன்னை உருவாக்குறேன் நீ கையில் இப்படி வச்சவொன்னு எதுவும் உருவாகிறாது அப்படி அதுவாக ஒரு வர்றதுக்கிடத்தில் யானை திடீர்னு வரலாம் ஒரு சிங்கா வரலாம் எல்லாம் ஓடி போடுவோம் பாரு அதனால தான் ஆரம்பத்திலே இந்த மந்திரத்தில் சொன்னார் சத்பிரமனிடமிருந்து எல்லாம் வந்தது அவன் பூர்வபட்சி என்ன சொன்னான் இல்லாமல் திடீர்னு வந்துருச்சுங்கிறான் உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறான் அப்படி தானே சொன்ன நம்ம அதை மறு மறுத்தான் திடீர்னு வருதுன்னு அந்த இடத்துல என்ன வரலாம் ஒன்றுமே இல்லை திடீர்னு வருதுன்னு சொன்னால் திடீர்னு ஒரு சிங்கம் வந்துடலாம் புளி வந்துடலாம் அது ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம அந்த கருத்து இல்லாததிலிருந்து ஒன்றும் வராது ஒரு பொருளை நாமளாக கிரியேட் பண்ணவே முடியாது எவனை மாற்றுவான் அவ்வளோதான் அந்த இருத்தல்ன்னு ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது அதை வேறையாக மாற்றுவான் திரும்பி அழிக்க முடியாது அதை வேறையாக மாற்றுவான் ஒரு குச்சியை அழிச்சிருங்க பார்ப்போம் ஏதோ ஒரு படத்தில் கழிச்சிருன்னு பார்ப்பாப்புல ஒடிச்சு போடுவான் இருக்காது ஒடிஞ்ச தூசியாக இருக்குது குப்பையாக இருக்குது எரித்த சாம்பலாக இருக்குது இல்லாமல் செய்ய யாராலும் முடியாது அப்போ இந்த இருத்தல் இருத்தல் என்பது பிரம்மத்தினுடைய சத்து இருத்தல் அர்த்தம் சத் சுரூபம் அது ஆகாசம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த இருத்தல் என்ற தன்மை ஆகாசத்திலும் தொடர்கிறது இந்த ஆகாசத்தை நாம் வந்து கிரியேட் படைச்சார் சொல்றோம் கடவுள் படைச்சார்னு சொல்றோம் ஆகாசமே படைக்கப்பட்டதுன்னு சொல்றோம் மாய் பிரம்மனிடமிருந்து மாயையால ஆகாசம் உருவானதுன்னு சொல்றோம் ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானத்தில் ஆகாசம் கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறதே இல்லை ஆகாசம் உற்பத்தியானதுன்னு சொல்கிறது இல்லை மற்ற பூதங்கள்லாம் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க படைக்கப்பட்டனு சொல்கிறாங்க ஆகாசம் உற்பத்தியானது முதல்ல சொல்கிறது இப்போ ஒத்துக்கிறாங்களேன் சயின்டிஸ்ட்டு இப்போ சயின்டிஸ்ட்டு ஆகாசமே உற்பத்தியானதுன்னு ஒத்துக்கிறாங்களே சரி அது எதுலேருந்து உற்பத்தி ஆச்சு ஆகாசத்தில் எல்லாம் இருக்குது அது எதுலேருந்து வந்துச்சுன்னா ஒரு இதை சொல்கிறேன் இதில் இல்லை கான்சியஸ்னஸ் சைதன்யம் உணர்விலிருந்து தான் அனைத்தும் வருகிறதுன்னு சொல்லுவாங்க அனுபவ ரீதியாக அதை உணரலாம் எப்படின்னு சொன்னால் உணர்வு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது உலகத்தில் எப்படி சொல்கிறீங்க நாம் வந்து மயக்கம் போட்டுறோம் அன்கான்சியஸாக இருக்கோம் அந்த நேரத்தில் இந்த உலகம் நம்மளுக்கு இருக்கா உணர்வே இல்லாமல் மரத்து போய் கிடக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த உணர்வு இருக்கா நம்ம கான்சியஸே இல்லை தூக்கத்துலேயும் தெரிகிறதில்ல தூக்கத்தில் இந்த உலகமே கிடையாது ஏன்னா உணர்வு வெளிப்படலாம் தெரியலை அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு இருக்குல்ல மற்றவங்களுக்கு எது இருக்கு அவருக்கு உணர்வு இருக்கிறதுனால இது இருக்கு உணர்வே இல்லைன்னா அந்த இருக்குறேன்னு யார் சொல்றது சைதன்யம் அதனால சத்து சித்திரமா சத்து சித்தியும் பிரிக்க முடியாது சத்து வேற சித்து வேற இல்லை சத்துங்கிறது இருத்தல் சித்துங்கிறது இருப்பதை உணர்கின்ற உணர்வு அது பூரணமாக இருக்கு சத்து சித்து ஆனதுங்கிறது தனித்தனி வார்த்தைன்னு சொல்ல முடியாது அது ஒன்றா இருக்குங்கிறத பூர்ணம் ஆனந்தம்னு சொல்கிறான் ஆனந்தம் சொல்கிறான் அப்போ இந்த சத்து சித்து சத்துங்கிற இருத்தல் அந்த இருத்தல் வெளிப்படுவது உணர்வாக இருப்பது சித்து சித்து இல்லாட்டி இந்த அண்டசராசரி இருக்குங்கிறதுக்கு ச ஒரு ஒரு இதுவும் கிடையாது அதனால சைதன்யம் இருக்காது அது சைதன்யங்கிறது ஒரு இடமோ ஸ்பேஸ்லேயும் இருக்கிறது இல்லை அது ஒரு உணர்வு மையம் அதிலிருந்து தான் இது உற்பத்தி ஆகுதுன்னு ஆகாசம் சிருஷ்டி அப்போ தான் இடம் ஸ்பேஸ் வருதாங்க கனவுல நாம் இந்த மூளைக்குள்ளே தான் வருது இந்த ஆகாசம் அங்கேயும் உற்பத்தி ஆகுது இந்த ஆகாசம் கனவுல கிடையாதுல்ல கனவுல இந்த ஆகாசமாக வருது கனவுல பெரிய ஸ்பேஸ் வருது அங்கே பில்டிங் வருது அங்கே ஆகாசம் வருது நாம் இவ்வளோவோண்ட இடத்துல படுத்து கிடக்கும் அங்கே உணர்வில் இதெல்லாம் படைக்கப்படுது கனவுல அது மாதிரி இந்த உணர்வில் தான் உணர்வுங்கிற பிரம்மத்திடம் ஆகாசம் என்பது வருகின்றது படைக்கப்பட்டது முதல் படைப்பு இது அறுபதாயிர சுலோகம் அதில் என்ன ஆகாசங்கிறது படைக்கப்படுது பிர மாயையினுடைய சக்தியால் படைக்கப்படும் பொழுது பிரம்மனிடமிருந்து வந்ததால் பிரம்மனிடம் உள்ள அந்த சத் சுரூபம் இருத்தல் என்ற சுரூபம் ஆகாசத்திலும் தொடர்ந்து வருகிறது எப்படி வருது ஆகாசம் இருக்கிறது இடம் இருக்கிறதுன்னு சொல்லும்போது இருத்தல் என்பது பிரம்மத்தினுடைய தன்மை ஆகாசம் என்பது ஒரு சிருஷ்டி இதுக்கு அடுத்து வருது எப்படியெல்லாம் சொல்கிறோங்கிறதுக்கு அடுத்த அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுறார் அங்கே பார்க்கலாம் அதான் இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் ஆத்யோ விகார ஆகாசக ஆகாசக ஆகாசம் என்பது ஆத்தியக ஆத்தியகன்னா முதல் ஆதின்னு சொல்றோம்ல ஆதின்னா முத முதல்ல வந்ததுக்கு ஆதின்னு சொல்லுவோம் ஆத்தியக முதல் விகாரக படைப்பு ஆத்தியோ விகார ஆகாசக ஆகாசம் என்பது முதல் படைப்பு அதே வரையில் ரெண்டாவது அர்த்தம் அவகாசக ஸ்வரூபவான் அதை பிரித்தோம்னா சோன்று இருக்கிறத சகன்னு பிரிக்கணும் சக அவகாசக ஸ்வரூபவான் சகன்னா அந்த அந்த ஆகாசமானது ஆகாசம் என்பது முதல் படைப்பு பிறகு சகன்னா அந்த அந்தன்னா அந்த ஆகாசமானது அவகாசக அவகாசம்னா இடம் கொடுத்தல் அவகாசம் இருக்கான்னு கேட்போம்ல அதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்போம் இடம் இருக்கான்னு கேட்போம் தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தை அவகாசகன இடம் கொடுக்கும் ஸ்வரூபவான் ஸ்வரூபத்துடன் கூடியது தன்மையுடன் கூடியது ஆகாசம் என்பது முதல் படைப்பு அதனுடைய தன்மை என்ன இடம் கொடுக்கும் தன்மை அல்லது இடம் கொடுக்கும் ஸ்வரூபத்துடன் கூடியது அடுத்த ரெண்டாவது வரி ஆகாசோ அஸ்தீதி சத்தம் சத்தம் சத் துவம்னா பிரம்மத்திடமுள்ள இருத்தல் என்ற தத்துவமானது சத்து இருத்தல் பிரிடம் இருக்கக்கூடிய இருத்தல் என்ற தத்துவமானது ஆகாச அஸ்தி இதி அதை அஸ்தி இது இருக்கு ஆகாசக அஸ்தி இதி பிரம்மத்திடம் உள்ள இருத்தல் என்ற தத்துவமானது ஆகாசக ஆகாசம் அஸ்தி இதி இருக்கிறது என்று கூறுவதன் வாயிலாக ஆகாசம்னு சும்மா சொல்றதில்ல ஆகாசம் இருக்கிறதுன்னு சொல்றான் அப்படி சொல்வதின் வாயிலாக ஆகாசக அபி அணு கச்சதி ஆகாசத்திலும் இந்த இருத்தல் என்பது அந்த சத் என்பது அணு கச்சதி தொடர்ந்து வருகிறது என்பது தெரிகிறது எதை சொன்னாலும் இருக்கிறதுன்னு சொல்லுவான் இருக்கிறதுன்னு சொல்றதற்கு காரணம் அது பிரம்மத்தினுடைய சத் சுரூபம் பிரம்மத்திடமிருந்து வந்ததால் தான் எல்லாவற்றிலும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கங்குறார் தொடர்ந்து வருகிறது அந்த பிரம்மத்தினுடைய சத்ஸ்வரூபம் முதல்ல ஆகாசத்தில் வந்துடுச்சு பிறகு ஆகாசத்தில் என்ன வந்துச்சு வாயு வந்துச்சுன்னு சொல்லுவான் பிறகு வாயு இருக்கிறதுப்பான் ஆகாசத்தினுடைய தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து சப்தம்னு ஒரு ஸ்வரூபம் இருக்குது அதுலேருந்து வந்ததுனால அந்த சப்தம்ங்கிறது வாயுலேயே வரும் அதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இங்கேயும் கொஞ்சம் திருப்பி வளர்க்க போகிறார் எனது பஞ்சமகா பூத விவேகம்ன்ற தலைப்பு அதனால் இதை பூதத்தை பற்றி கொஞ்சம் அழகாக இதில் இருக்கக்கூடிய விளக்கம் நீங்கள் உபனிஷதங்களிலேயோ கீதையிலையோ பார்க்க முடியாது அது பஞ்சதியினுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த இடம் புடுக்கும் தன்மை ஆகாசத்தினுடைய இனுயோ சொருபங்கிறது இங்கே தான் ஸ்பெஷல் பண்ணியிருக்கார் வேற எங்கேயும் பார்க்கலாது உண்மை தானே ஆகாச இல்லாட்டி இடம் கிடைக்கும்போது கிடைக்காது ஸ்பேஸ் இருந்தால் சப்தம் வரும் அதனால் அதனுடைய தன்மை சப்தம் குணம் அதையும் பார்த்துருக்கோம் நம்ம அப்போ இதிலேருந்து ஆகாசம் பிரம்மத்திடமிருந்து வந்ததால் பிரம்மத்திடம் உள்ள இருத்தல் என்ற தன்மை ஆகாசத்திலும் தொடர்ந்து வருகிறது பிறகு ஆகாசத்திற்கு இடம் கொடுக்கும் தன்மையும் இருக்கிறது ஆகாசத்துக்கு ரெண்டு வந்துருச்சு இடம் கொடுக்கறது இருத்தல் ரெண்டு தன்மை வந்திருக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம மேலும் விளக்கிறார் இதில் பார்க்கலாம் ஸ்லோகம் அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்னு படிக்கலாம் ஏகஸ்வபாவம் சத்வம் சையம் இந்த ரெண்டாவது வரியில ச சை சசோபின் இருக்கு பார்த்தீங்களா அந்த சா சை போட்டுக்கிறேன் சைஷோபி யம் ஸிதம் ஏகஸ்வபாவம் சுவம் ஆகாசோத்விஸ்வபாவக நாவகாசதி சைசோபித் ஸ்திதம் ஸ்லோகம் அறுபத்தி ஒன்னு ஏற்கனவே அதில் சொன்ன கருத்தை இங்க மீண்டும் சொல்றாரு சத்பிரமணிடத்தில் இருத்தல் என்ற தன்மை இருக்கு ஆகாசத்தில் இடம் கொடுத்தலுங்கிற தன்மை இருக்குது பிரம்மட்டிருந்து ஆகாசம் வந்ததுனால ஆகாசத்தில் இருத்தல் வந்துடுது ஆனால் இதில் இருக்கக்கூடிய இடம் கொடுக்கும் தன்மை போகாது பிரம்மனுக்கு இடம் கொடுத்தல் என்ற தன்மை இல்லை இது முக்கியமான கருத்து ஆகாசத்துக்கு ரெண்டு இருக்குது ஒன்று இருத்தல் இன்னொன்று இடம் கொடுத்தல் பிரம்மனுக்கு இருத்தல் மட்டும்தான் இருக்குது இடம் கொடுக்குற தன்மை இல்லை இந்த கருத்து இதில் வலியுறுத்தப்படுது சத்பிரமத்திற்கு ஒரே ஒரு சுபாவம் இருத்தல் ஆகாசத்துக்கு ரெண்டு இருக்குது இடம் கொடுத்தல் சொல்லி இன்னொன்று வருது சப்தம்னு ஒன்று இருக்குது அதை தான் இங்கே மெயினாக சொல்ல இடம் கொடுத்தல்கிறது இங்கே ஸ்பெஷலாக சொல்லியிருக்காரு வித்தியாசமாக சொல்லியிருக்கிறார் பிரம்மனுக்கு இருத்தல் என்ற சுபாவம் இருக்கிறது இடம் கொடுத்தல் என்ற சுபாவம் இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கறணும் நாம் பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு நம்ம இதில் புத்தியில் எதுக்கு இடம் கொடுக்காது எதுக்கு இடம் கொடுக்காது இருமைகளுக்கு இடம் கொடு கிடையாதுங்க பிரம்மன் இருமைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை பிரம்மன் வந்து எதுக்கு இடம் கொடுக்காது அப்படி இடம் கொடுச்சுன்னா சம்சாரி ஆயிரும் பிரம்மன் மீது தோன்றும் கற்பிக்கப்பட்டிருக்கு அது ஃபுல்லாக இடம் கொடுக்கறதெல்லாம் இல்லை ஒரு மாயா தோற்றந்தேன் ஒளியை இடம் கொடுக்கறதில்லை அதனால் மாயை பிரம்மத்திடம் எந்த இருமைகளும் செல்லாது அது எதுக்கும் இடம் கொடுக்காது ஆகாசம் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கும் தன்மையிடம் கூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் இதில் வேறு சுருக்கமான கருத்துதான் விரிவான ஒரு விஷயம் கிடையாது முதல்ல சொன்ன கருத்தை திருப்பி வளர்க்குறார் ஆகாசத்துக்கு இடம் கொடுத்தல் என்ற தன்மையும் இருக்கிறது பிரம்மத்தினுடைய இருத்தல் என்ற தன்மையும் இருக்கிறது இதில் ஒரு வித்தியாசமாக சொல்கிறது என்னன்னு சொன்னால் இடம் கொடுக்கும் தன்மை பிரம்மத்திடம் இல்லை அன்றைக்கி நம்ம முல்ல பார்த்துருக்கோம் ஆகாசத்துக்கு சப்தங்கிற தன்மை இருக்குது ஆகாசத்துலேருந்து வாயு வந்துச்சு ஆனால் வாயுவுக்கு சப்தம் வரும் வாயுனுடைய ஸ்பர்ஷம் ஆகாசத்துக்கு போகாது பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஆகாசத்தில் ஸ்பர்ஷம் கிடையாது வாயுவில் ஸ்பர்ஷமும் இருக்கும் சப்தம் இருக்கும் காற்று அடித்தா சவுண்டு வருதே சப்தமும் இருக்கும் ஸ்பர்ஷம் இருக்கும் எதுலேருந்து எது வந்துச்சு அது இருக்கும் அப்பா இருக்கார் பிள்ளை இருக்கார் அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறான் நல்லது பண்ணுறான் என்ன சொல்லுவான் அப்பா புத்தி அப்படியே இருக்குமா பிள்ளை புத்தி அப்பா பார்க்கணும் சொல்ல மாட்டான் பார்த்துருக்கீங்களா எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்பா புத்தி பிள்ளைக்கு இருக்குன்னு சொல்லுவோமே ஒழிய பிள்ளை புத்தி அப்போ வார்த்தையே கிடையாது ஏன்னா எங்கே இருந்து வந்துச்சு அதை இங்கே வரும் இங்கே இருக்குது அங்கே போகாது இருந்தாலும் சொல்ல மாட்டான் இவருக்கு ஒரு வித்தியாசமான குணம் இருக்கான் அவருக்கு இல்லாதது இருக்குன்னு வேணால் சொல்லுவேன் மொழியே இவர் புத்தி அவருக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டான் பார்த்துருக்கீங்களா அதே எதுலிருந்து வந்துச்சு அது இதில் இருக்கும் இதில் இருக்கிறது அதில் இருக்காது அதனால் ஆகாசத்திடமிருந்து பிரம்மனிடமிருந்து ஆகாசம் வந்ததால் பிரம்மிடம் உள்ள இருத்தல் என்ற தன்மை ஆகாசம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த இருத்தல் வந்துடுது ஆகாசத்திற்கு இடம் கொடுக்கும் தன்மை இருக்கிறது பிரம்மத்திற்கு இடம் கொடுக்கும் தன்மை இல்லை அது எதுக்கும் இடம் கொடுக்காது அதனால தான் பிரம்மத்தை அடைஞ்சோன்னு மோட்சத்தை அடைகிறோம் அங்கே சுகத்துக்கோ துக்கத்துக்கோ லாபத்துக்கோ நஷ்டத்துக்கோ எந்த இருமைக்கும் பிரம்மத்திடம் இடமில்லை அது எதற்கும் இடம் கொடுக்காது மாயைக்கு இடம் மாயை ஒரு தோற்றமாக இருக்குது அது எதுக்கும் இடம் கொடுக்குறதில்ல அது நீக்கிறோமே புத்தி வந்தவனே பொய்யா இருக்குன்னு நீக்கி போடுறோம் நம்ம அதனால் பிரம்மன் பிரம்மனிடம் இடம் கொடுத்தல் என்பது இல்லை இருத்தல் என்ற ஒரு தன்மை இருக்கிறது ஆகாசத்திற்கு ரெண்டு தன்மை இருக்குது இடம் சொல்லியிருக்கார் அடுத்த சுலோகத்தில் வா சப்தத்தை சொல்லி அதத்தை மெயினாக சொல்வார் சப்தமும் இது இருக்குது சப்தம் வந்து பிரம்மத்தில் இல்லை அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போகிறார் இந்த சுலோகம் எளிமையான கருத்து அறுபதாவது ஸ்லோகத்தில் சொன்ன கருத்தை மீண்டும் வளர்க்கிறாரு சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் ஏகஸ்வ பாவம் சத்தத்துவம் சத்தம் சத்தத்துவம்னா சத்தத்துவமானது இருத்தல் என்ற தத்துவமானது ஏகஸ்வ பாவம் ஒரு சுபாவத்துடன் இருக்கிறது பிரம்மன்ட்ட ஒரே சுபாவான் எதுனா இருத்தல் சத்துங்கிற ஒரே சுபாவம் இருக்கிறது என்றது மட்டும் இருக்கிறது அடுத்த வார்த்தை ஆகாசோ விஸ்வபாவக ஆகாசோன்னா ஆகாசமானது விஸ்வபாவகன்னா இரண்டு சுபாவத்துடன் இருப்பது சத்துக்கு ஒரே சுபாவம் இருத்தல்ங்கிறது மட்டும் பிரம்மனுக்கு ஆகாசத்துக்கு ரெண்டு சுபாவம் இருக்குங்கிறார் எப்படின்னு சொல்கிறார் கீழே ந அவகாச சதி வியோம்னி சதி சதினா சத்தத்துவத்தில் ந அவகாசக வியோம்னி ந அவகாசகன்னா அவகாசம் இல்லை சத்தத்துவத்திட்ட அவகாசம் இடம் கொடுக்கும் தன்மை இல்லை பிரம்மத்திடம் இடம் கொடுக்கிறோம் தன்மை இல்லை வியோம்னி ஆகாசத்தில் வியோம்னின்னு ஆகாசத்தில் சைசோபின் இருக்கு அதை பிரித்தோம்னா ச ச அதுவும் சத்தும் ஏஷ அபி ஏஷ அபின்னா இதுவும் அர்த்தம் அதுவும்னா அந்த சத்தும் இதுவும்னா இந்த அவகாசமும் இந்த இடமும் இந்த ஆகாசமும் இடம் கொடுக்கும் தன்மை அவகாசமும் ஆகத் துவயம் இரண்டும் சத்தும் அதாவது இருத்தல் என்பதும் இதுவும் இந்த இடம் கொடுத்தல் என்பதும் ஆகிய இரண்டும் ஸ்திதம் இருக்கின்றது ஆகாசத்தில் ரெண்டு இருக்குது இடம் கொடுக்கிற தன்மை இருக்குது இருத்தல் இருக்குது பிரம்மத்திடம் இருத்தல் மட்டும் இருக்குது அதில் இடம் கொடுக்கும் தன்மை இல்லைங்கிற முக்கியம் இதில் வந்து நம்மளுக்கு ஆகாசத்தில் ஒரு தன்மை இருக்குது இடம் கொடுக்கும் தன்மை ஆகாசத்தில் எது வந்துச்சோ பிரம்மத்திடம் இந்த ஆகாசத்தில் இருக்க தன்மை அங்கே போகாது அங்கே இருக்க இங்கே வரும் இது ஏற்கனவே நம்ம வாயுதலாம் பார்த்துருக்கோம் பின்னாடி பார்க்க போகிறோம் ஆகாசத்திற்கு இரண்டு தன்மை இருத்தல் ப்ளஸ் இடம் கொடுத்தல் சத்திற்கு ஒரு தன்மை இடம் கொடுக்கும் தன்மை இல்லை அங்கே இருத்தல் மட்டுமே இருக்கிறது இனி அடுத்த சுலோகத்தில் ஆகாசத்தினுடைய இனி ஒரு லட்சணத்தை சொல்கிறார் அதான் இடம் கொடுத்தல் ஸ்பேஸுங்கிற தன்மையில் வெளிப்படுவது சப்தம் அந்த சப்தம் என்பது ஆகாசத்திற்கு இருக்கிறது இருத்தல் என்பதும் இருக்கிறது அந்த சப்தம் என்பது சத்துக்கு இல்லைங்கிற கருத்தை அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்ல